உபநிஷத் உபநிஷத்துங்கிறது ரொம்ப பிரசித்தமான ஒரு சப்தம் சொல் ஆனால் இந்த சொல்லுக்கு பொருள் என்னென்னா பிரம்ம வித்யா ஏற்கனவே நான் இந்த கேனோபனிஷத் வகுப்புலேயே சொன்னேன் சிரம வித்யா வித்யான்னா என்ன அர்த்தம் ஞானம் நாலெட்ஜ் அறிவு எதை பற்றின அறிவு அறிவுக்கு சப்ஜெக்ட் என்ன எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னா பிரம்ம பிரம்மன்னு சொன்னால் மெய்ப்பொருள் பரம்பொருள் கடவுள் ஆண்டவன் இறைவன் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் என்னவனாலும் சொல்லலாம் இந்த பிரம்ம வித்யை ரெண்டாக பிரிக்கிறோம் சகுண பிரம்ம வித்யா நிர்குண பிரம்ம வித்யா குணங்குறிகளோடு இருக்கக்கூடிய பகவான் ஜீவனுக்கு பின்னமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அப்புறம் நிர்குண பிரம்ம வித்யா சொன்னால் அத்வைத்த வித்யா நிர்குண பிரம்மனுக்கு ஆட்ரிபியூட்ஸ் கிடையாது அதாவது குணங்களோடு கூடின இறைவன் குணங்களற்ற இறைவன் ஆட்ரிபியூட்ஸோடு இருக்கிற காட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இல்லாத காட் சொல்லப்போனால் இந்த காடு லாடெல்லாம் நமக்கு சரி வராது இது என்ன ஆயிடுச்சுன்னா அதோட அந்த பாஷை அவ்வளோ வந்து ரொம்ப அதோடய தாக்கம் பெருசாக இருக்குது அதோட கலரும் வித்தியாசமாக இருக்குது அது புரியறதில்லை காடுன்னு சொன்னால் அவங்க மதத்தோட காடு தான் நினச்சிப்பான் நமக்கு பகவான்னு சொன்னாலே பகவான் அப்படின்னாலே அதுக்கு எவ்வளவோ அர்த்தம் இருக்குது பகசப்தத்துக்கு இப்போ காடுன்னு சொன்னால் அவங்க என்னெல்லாம் டெஃபனேஷன் வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுற போது காடு லாடு இந்த தான் பண்ண வேண்டியிருக்கு பகவான்னா பகவான் ஈஸ்வரன்னா ஈஸ்வரன் பிரம்மன்னா பிரம்மன் அவ்வளோதான் சொல்லணும் ஏன்னா நம்ம நம்ம தேசத்தில் இந்த பிரம்ம சப்தத்துக்கு ஈஸ்வர சப்தத்துக்கு பகவான்கிற சப்தத்துக்கு நமக்கு ஒரு ஒரு அர்த்த சம்ஸ்காரம் காலங்காலமாக இருக்குது ஆனால் அந்த அந்த தேசத்தில் இருக்கிறவன்ட்ட போய் காடு லாடுன்னு சொன்னால் அவனுக்கு உடனே வேறு விதமாக தான் அந்த மனசில் அந்த விற்பி வேலை செய்யும் நமக்கே நிறைய பேருக்கு தெரியாது நமக்கு எதுக்குமே ஒன்றும் தெரியாது ஒரு சப்தத்தை யூஸ் பண்ணினா அந்த சப்தத்தினுடைய பூர்ணமான அர்த்தம் எத்தனை பேருக்கு மனசில் புரியுது அதுக்கு தான் நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும் சின்ன வயசுலேருந்தே ஒரு சொல்லினுடைய ஆழமான பொருள் கொஞ்சம் யோசிச்சா புரியணும் பகவான் அப்படின்னு சொன்னால் பகத்தை உடையவன் பகவான் பகம்னா என்ன இப்பெல்லாம் நிறைய இருக்கே இதில் வரப்போறது அப்போ சொல்கிறேன் ஆஹா உபநிஷத்துன்னு சொன்ன பிரம்ம வித்யா உபனிஷத்துக்கு ஒரு அழகான ஸ்லோகன் சொல்லியிருக்கார் வித்யாரண்ய சுவாமிகள் பல மகாத்மாக்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள் உபநீயேமம் ஆத்மானம் பிரம்மாபாஸ்துவயம் புனகா நிஹந்தியவி துனிஷத்துக்கு டெஃபனேஷன் இந்த ஸ்லோகம் சொல்கிறது உபனேம ஆத்மானியவிஞ்ச துனத் உபனிஷத்துக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஆத்ம இந்த ஜீவாத்மாவை பிரம்மன்கிட்ட கூட்டின்னு போகிறதுதான் எது இப்படி படிக்கிறது இப்படி உட்கார்ந்து நம்ம குவாலிட்டி டைம் கொடுத்து படிக்கிற போது என்ன கடவுள்கிட்ட கூட்டின்னு போகிறது எங்க இருக்கார் கடவுள்னா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த லிமிட்டட் ஆப்ஜெக்ட்லேயே மைண்டை வச்சுருக்கேன் எப்போ பார்த்தால் எப்போ பார்த்தாலும் பரிச்சின்னமான வஸ்துக்கள் ஏன்னா இந்திரியங்கள்னால் பரிச்சின்னம் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கா இல்லையா கண் காது மூக்கு நாக்கு தோல் இது அஞ்சை வச்சுருந்தான் படாபாடு படணும் இதுதான் த மாணிக்கவாச்சர் சொல்கிற மாதிரி மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து எனக்கு நல்லதாக பண்ணுறதுன்னு கேட்குற என்ன வந்து எப்படியெல்லாம் என்னை படாப்படுத்துகிறது இந்த கண்ணு காது மூக்கு அதை நான் சரியாக யூஸ் பண்ணிக்க தெரியாதனால அது ஓவர் பவர் பண்ணுறது என்ன ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து அதை வந்து அதை நாம் அதுக்கு அதை நான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் அதை என்ன பண்ணுமா இப்படி நான் அது போனபடியே விட்டுவிட்டேன் இப்போ அது வந்து டாமினேட் பண்ணுறது எனக்கு என்னோடய ஃப்ரீவில்லேயே என்னன்னு கேள்வி கேட்கறது எதுன்னா இந்த சென்சார் இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இருக்கு இது ஆரம்பத்துலேருந்தே பெரியவங்கள்லாம் சொன்ன மாதிரி வீட்டில் இங்கே பண்ணாதே அங்கே பார்க்காது அதை கேட்காது இதை செய்யாத சொன்னால் இப்படிலாம் சொல்லப்படாது இது சைல்டு அப்யூஸ்ருவான் குழந்தைகள்லாம் அது அவளுக்கு ஃப்ரீடம் கொடுங்கோ அப்படிமா சரி ஃப்ரீடம் கொடுத்து என்ன ஆச்சுன்னா துப்பாக்கி எடுத்துன்னு சுட்டுன்னு இருக்கான் ஆமாம் அப்படித்தான் இருக்கும் சுட்டுடுங்கோ இங்கே போனால் அமெரிக்காவில் வால்மார்க்டில் எல்லாம் துப்பாக்கி விற்கிறது பார்க்கலாம் போய் வாங்கலாம் யார் வேணாலும் துப்பாக்கி வாங்கலாம் நம்ம ஊரில் வாங்க முடியாது எதுக்கு சொல்கிறோம்னா இந்த இந்த அஞ்சும் எனக்கு எது என் கண்ட்ரோலில் இருக்க வேண்டியது அதோட கண்ட்ரோலில் நான் இருக்கேனே ஆகா என்னை வந்து என்ன பண்ணுறதுன்னா புரிகிறதுக்காக இதெல்லாம் சொன்னேன் கொஞ்சம் நேரம் என்னதுக்குனால் இந்த காடு லாடு இதெல்லாம் இந்த மாதிரி சப்தங்களெல்லாம் உபயோகப்படுத்துகிற விஷயத்தில் பேசினேன் நமக்கு விஷயம் என்னன்னா இந்த ஆத்மாவை பிரம்மன்கிட்ட கூட்டின்னு போகிறது கூட்டின்னு போகுதுன்னா ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் நான் எப்போ பார்த்தாலும் இந்த லிமிட்டட் ஆப்ஜெக்டில் அதுலேருந்து தான் போனேன் இப்படியே பரிச்சின்னமாக இருக்குது என் மைண்டு எப்போ பார்த்தாலும் வரையறுக்கப்பட்ட பொருள்களையே சிந்திக்கிறதே தவிர வரையறுக்கப்படாத பொருள்களை என் மனம் நினைப்பதே இல்லை வரையறுக்கப்படாத அன்லிமிட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை திங்க் பண்ணுறதே கிடையாது எப்போ பார்த்தாலும் அது கா பார்க்குறதுக்கு இருக்கும் இது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது முகர்றதுக்கு சென்ட்டு நல்லாயிருக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ஸ்பரிஷம் இதிலேயே மாட்டி மாட்டி என்னாருதுன்னா அதுக்கு ஒரு என்னது இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அப்படிம்பார் மாணிக்கவாச்சர் இந்திரிய வயம் இறங்கி இறப்பதற்கே காரணமாய் லைஃபு வேஸ்ட்டாக போச்சு அதை புரிகிற போது என்னாகும்னா யாருக்கு கிடைக்கும் அப்புறம் என்ன படிக்கணும்னா கண்ணு நல்லா இருக்குது வயசான காலத்துலேயா படிக்கிறது நல்லா இருக்கிறபோதே தெரிஞ்சு வச்சுக்கணும் மினிமம் ஒரு ஐம்பது வயசுக்கு அப்போ வரணும் இந்த பக்கம் இல்லை அப்படியே இல்லை இல்லை இன்னும் இன்னும் பத்து வருஷம் போட்டோம்னா அதுக்குள்ளே இருப்போங்கிறதுக்கும் கேரண்டி கிடையாது அப்படி இது பண்ணிடும் ஆஹா உபநீயேமம் ஆத்மானம் இமம் ஆத்மானம் பிரம்ம உபநீய இந்த ஆத்மாவை பிரம்மன் அருகில் கொண்டு போய் கொண்டு போயின்னா என்ன அர்த்தம் நீ பிரம்மம்னு சொல்லி புரிய வைக்கிறது இந்த பாரு நீ உன்னை வந்து லிமிட்டடாக இந்த பாடி மைண்டு காம்ப்ளக்ஸுக்குள்ளே உன்னை வச்சுக்காது இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் உன்னை பிச்சு பிச்சு பிடுங்கின் இருக்கு மலை கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே கள்ளப்புலக்குரம்புங்கிறது இது நம்மளை ஏமாத்துறது எது இந்த இந்திரியங்கள்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஆக இது வந்து என்னென்னா அது மாத்திரமில்லை திருட்டுத்தனமாகவே அக்கிரமம் பண்ணுறது அதனால்தான் கள்ளப்புலன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ண மாட்டான் தெரியாமல் பண்ணுவான் ஆஹா கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே அப்படின்னு பகவானை பார்த்து சொல்கிற போது அவரோட அனுகிரகத்திலேருந்து தான் இதில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் பகவான்கிட்ட அந்த அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணுறோம் அதுக்கு நம்ம எஃபர்ட் போடுறோம் உன்னோட அனுகிரகத்தினால்தான் நான் வந்து இந்த இந்திரியங்களையெல்லாம் ஜெயிக்க முடியும் ஜிதேந்திரியோ பவாமி ஆஹ இந்த உபநீயேமம் ஆத்மானம் இந்த ஆத்மாவை பிரம்ம உபநிய இறைவனிடத்தில் அழைத்து சென்று அப்படின்னா அர்த்தம்னா இதை வந்து முதல்ல பகவானுக்கு பக்தி பண்ணு அப்புறம் தத்துவ ஜானத்தினால புரிஞ்சுப்பேன் பகவான் வேற நீ வேற இல்லை ஆத்ம பிரம்ம அபிநத்வானம் ஆக எந்த ஒரு ஜானமானது ஜீாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிறதோ அந்த ஞானத்துக்கு உபனிஷத்துன்னு பேர் அந்த நாலெட்ஜுக்கு உபனிஷத்துன்னு பேர் அதனால தான் அதுக்கு பேர் பிரம்ம வித்யான்னு பேர் உபநீயேமம் ஆத்மானம் இமம் ஆத்மானம் பிரம்ம உபநீய பிரம்மணத்தோடு இது பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா அபாஸ்துவயம் புனக புனா தென் என்ன பண்ணுறதுன்னா பகவான்கிட்ட கூட்டின்னு போகிறது வா சுவாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அப்புறம் என்னென்னா நீயும் பகவானும் வேற இல்லை அபாஸ்துவயம் துவயம்னா என்ன ரெண்டு அந்த ரெண்டும் என்ன பண்ணுறதுனா அபாஸ்த அபாஸ்தம்னா ரிமூவ் பண்ணுறது காடு வேறே சோல் வேற கிடையாது சோல் ஆகுது காடாகுது சோல் ஈஸ் காட் ஈஸ் ஆகவே இந்த இஸ்னஸ் தான் உண்மை இந்த நேம் ஃபார்மல்லாம் ரிமூவ் பண்ணு ஆகையினால் இந்த சத்ருஷ்டியில் பாரு ஆக பிரம்ம அபாஸ்துவயம் புனா இந்த சொற்கள்னா இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் சொல்லினுடைய பொருளை கவனிச்சுட்டே இருக்கணும் ஆக பிரம்ம அபாஸ்துவயம் அபாஸ்துவயம் புனக மறுபடியும் நெக்ஸ்ட் என்னென்னா முதல்ல பகவான்கிட்ட நம்மளை கூட்டிட்டு போகிறது இவரை பூஜை பண்ணு அப்படின்னு சொல்றோன்னு வச்சு கூட அதுக்கப்புறம் என்னென்னா நீ அவரைத்தான் அடையணும் அவர் ஆனந்த ஸ்வரூபம் அவர் ஆனந்த ஸ்வரூபம் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாரும் தேடுறது என்னென்னா எப்பவும் ஆனந்தமாக இருக்கணுங்கிறது தான் வேற பகவான் வேற இல்லை ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்த ஆத்மா பிரம்ம பிரதிஷ்டா ஆக இந்த பிரம்மன்கிட்ட ஆத்மாவை கொண்டு போய் அப்புறம் பிரம்மனுக்கும் ஆத்மாவுக்கும் பேதம் இல்லைன்னு சொல்லி அதன் மூலம் அதனால் என்ன பண்ணால் நிகந்தி அவித்யாம் அடுத்த லைன் ஆக ஜீவாத்மாவை பரமாத்மாகிட்ட இன்ட்ரடியூஸ் முதல்ல நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள் ஏற்கனவே கர்மகாண்டத்துலேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு பரமாத்மாவும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு ஆனாலும் அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது எல்லாம் நடுப்பு நடுப்புரை கேட்குறதுனால இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு ஆரம்பத்துலேருந்து சிஸ்டமேட்டிக்காக படித்தா சொல்கிறது ரொம்ப சுலபம் இது எல்லா குரூப்பும் இருக்கிற போது டீச்சருக்கு தான் கஷ்டம் ஜாஸ்தி அது மாதிரிலாம் டீச்சருக்கு கஷ்டம்னு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக சொல்லிவிடுவாள் ஒன்றுமே புரியலேம்பார் ஒருத்தர் புரியறதும் பேர் நடுப்பு வரியன் மாதிரி நேர்த்தி புரிஞ்சது இன்றைக்கி ஒன்றுமே புரியலேம்பார் ஏன்னா ஒழுங்காக படிக்கலையே ஒழுங்காக படிக்காததுனால என்னென்னா நம்ம பேரல தப்பு சொல்ல மாட்டோம் வாத்தியார் பேர் போடு தப்பு நாங்கள் ஒழுங்காக படிக்கல இப்போ வந்து அறகுறையாக படிக்கிறோம்னு சொல்லவே மாட்டோம் இன்னும் கொஞ்சம் சொல்லியிருந்தால் பரவாயில்ல பரவாயில்ல நம்ம அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நமக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கோ இல்லையோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது டீச்சருக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்போ எப்படி கம்யூனிகேஷன் நடக்கும் ஏதோ சமாளிக்க வேண்டிதான் அவித்தியாம் நிகந்தி நிகந்தி அவித்யாம் அவித்யாம்னா என்ன அஜானம் அக்ஞானத்தை அழிக்கிறது என்ன அக்ஞானம் இருந்ததுன்னா எல்லாம் வேற வேறையாக இருக்குது இந்த துக்கம் வந்து என்றைக்கு போமோ தெரியல இந்த சனிப்பெயர்ச்சிக்கு எங்கள் ஆற்றுல இவருக்கு சனி சனி பிடிச்சிருக்கு இன்னும் அடுத்த சனிப்பயிற்சி வர்றபோது என் ரெண்டாவது குழந்தைக்கு வரப்போகிறது அப்படின்னா அதுக்கு இன்றைக்கே ஆரம்பிச்சுட்டி ஏன்னா அதுதான் பயமாக இருக்குது சுவாமிகளேன்னா இவருக்கு சனி பிடிச்சா கூட சமாளிச்சுக்கலாம் ஆனால் அவனுக்கு வந்தால் என்ன பண்ணுறது இல்லை அது வேற கல்யாணம் வேற பண்ண வேண்டியிருக்குன்னா பண்ணிவிடும் சரியாயிடும் அதான் சொல்லணும் வேறு என்னதில் சொல்கிறது ஆஹா அவித்தியாம் நிகந்தி அவித்யாம் நிகந்தினா என்ன துவைத்தம்ங்கிற துவைத்தம் சத்தியங்கிற புத்தி அவித்யா அறியாமை இந்த வேற்றுமையெல்லாம் உண்மை என்பது அறியாமை விதமான வேற்றுமைகளையும் அழித்து தச் அந்த அறியாமையின் விளைவு என்னன்னா நானும் துக்கப்படுறேன் எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் துக்கப்படுத்துகிறேன் அவனும் பரஸ்பரம் அ நிகந்தவித்தியாம் தஜ் ஜஞ்ச தஜ் ஜம்னா என்ன அதிலிருந்து தோன்றினதுன்னு அர்த்தம் அறியாமையின் விளைவு என்னதுன்னா துன்பம் ஆக அறியாமையையும் அழிக்கிறது அறியாமையின் விளைவாகிய துன்பத்தையும் அழிக்கிறது ஆகையினால அதுக்கு உபனிஷத்துன்னு பேர் உபன்னு சொன்னால் அத்வைதத்துக்கிட்ட துவைத்தம் சத்தியங்கிற புத்தி அது மாத்திரம் இல்லை அத்வைதத்தை நன்றாக புரிய வச்சு நான் சிம்பிளாக மாற்றி மாற்றி சொல்லின்னு இருப்பேன் இறைவனிடத்தில் கூட்டிகிட்டு போய் இறைவனுக்கும் உனக்கும் வேற்றுமை இல்லைன்னு புரிய வச்சு அந்த வேற்றுமை அறியாமையினால உண்டானதுன்னு சொல்லி அறியாமையினால விளைந்த துன்பத்தையும் நீக்குகிறது அ உபநீயேமம் ஆத்மானம் பிரம்மாபாஸ்துவயம் புனக மிகந்தி அவித்யாம் தஜ் ஜஞ்ச இங்கே இந்த ஷத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா துவைத்த நிராசக உபன்னு சொன்னால் அத்வைத்த அத்வைத ஜானோபதேசம் அத்வைத்த ஜானோபதேசம் தான் அர்த்தம் ஷத்துங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ துவைத்த நிராசக நிராச துவைதத்தை நீக்கிறது அத்வைதத்தை சொல்லி கொடுக்கறது துவைத்தத்தை நீக்கிறது அது மாத்திரம் இல்லை துவைத்த புத்திக்கு காரணமான அஜானத்தை நீக்கிறது துவைத்த புத்தியினால் ஏற்படுற சம்சாரத்தையும் நீக்கிறது நீங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அவித்யா நாசகா அவிஜன்யசார அவிதாச அவிதாஜன்யம்சார அது உபனொல்லுக்கு அர்த்தம் உபனாத்மாஸ்துனவிஜஞ்சுஷ்வேஷத்துக்கு ஒரு டெஃபனேஷன் சொல்கிற ஸ்லோகம் சாதாரணமாக உபநிஷத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுவோம் உபான்னு சொன்னால் குருவுக்கு பக்கத்தில் போய் உட்கார்றதுன்னு அர்த்தம் நீன்னு சொன்னால் அவர் சொல்ற நீங்கிற பதத்துக்கு அவர் சொல்கிற பாடத்தை எல்லாம் மனசில் வாங்கிக்கிறதுன்னு அர்த்தம் வாங்கின்ட்டு தெளிவாக புரிஞ்சிக்கிறது புரியிற வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணுறது குருவே திரும்ப கேள்வி கேட்பார் அந்த காலத்திலாம் நம்ம கேட்டால் அடுத்த கிளாஸுக்கு இருக்க மாட்டான்னு கேட்குறது இல்லை ஆகினால குருவே கேட்பார் நேற்றுக்கு பாடத்தை எல்லாம் சொல்லு நாலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருப்பா எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நேற்றுக்கு என்ன மந்திரம் படித்தோம் அந்த மந்திரத்துலேருந்து என்னெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சிடும் நீ சொல் நீ சொல்லுன்னு எல்லோரும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு மந்திரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சிடுவார் ஐயோ அதை டோல் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்போ டைமும் அழகாக போகும் ரிலாக்ஸ்டாக படிக்கலாம் இப்போ எல்லாம் க்ரஷ் கோர்ஸ் ஒரேடியாக எல்லாத்தையும் படிச்சு சீக்கிரம் முடிச்சிடுங்கோ இருபத்தெட்டு மந்திரத்தை முடிச்சுட்டுனா நல்லாயிருக்கும் தோணும் அப்போ ஒன் பை ஒன்னாக படிப்பான் அதனால சாஸ்திரமே சொல்கிறது வித்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும் இந்த மலை ஏறுவது இறங்கிறது படிக்கிறது அனுபவிக்கிறது எல்லாம் ஸ்லோவாக பண்ணணுமா வேகமாக பண்ணினா ஒன்றும் சரி வருது மலை ஏறுற போது மெதுவாக ஏறணும் அவசரமாக ஏறப்படாது இங்கே அப்படி ஏறி பாருங்க இறங்கி பாருங்கோ உங்களுக்கு கால்வலியே வராது நாங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறோம் மெதுவாக நின்று அழகாக மெதுவாக மேரி மெதுவாக போயிட்டே இருக்கணும் ஒரேடியாக வேகமாக ஏறிடப்படாது மாடிப்படி ஏறுகிற கூட ஒரு ரெண்டு படி ஏறி கிருஷ்ணா ராமான்னு சொல்லணும் கதையெல்லாம் ஊர்கதையெல்லாம் பேசப்படாது ஆக மெதுவாக பண்றது சனைர் வித்யா சனை கந்தாம் சனை பர்வத்தம் ஆருகேத் ஷனை ரர்த்தஷ்ட காமஷ்ட பஞ்சைதானி ஷனை ஷனை எல்லாம் ஸ்லோவாக பண்ணால் தான் அது நிற்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டடிங்கிறாள் இல்லையா அதாவது படிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா புரியும் ஆஹா உபநீயமாக மா உப நீன குருக்கிட்ட வந்து படிக்கிறதுன்னு சொன்னேன் அதில் தான் இப்படி போச்சு குருக்கிட்ட வந்து படித்து ஒரு கிளாரிட்டி வரணும் தெளிவாக புரியறது அப்பா குருவே சொல்லணும் போகிறோம் படித்ததெல்லாம் நீ போகிறோம் இனிமேல் நீயாக படிச்சிக்கோ நீ வேணால் க்ளாஸ் எடு அப்படின்னு சொல்லலாம் அது உன்னோடைய இஷ்டம்ப்பா நீ வந்து இந்த ஞானத்திலே பலமாக இரு இப்படி சொல்லிவிட்டு விவேக கடைசி ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி காலம் நயம் மகாமதே அப்படி இருக்க வேண்டியதான் ஆச்சய ஞானம்னு பேர் குருக்கிட்ட போகிறது எல்லாத்தையும் மற்ற நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியெலாம் குறைச்சிக்கிறது குருக்கிட்ட போகிறது பாடம் படிக்கிறது படித்து இந்த மாதிரி சாஸ்திரத்தை படித்து அந்த ஞானத்தை ஆழமான மனசில் வச்சுக்கிறது அதில் இருந்து அதனால் என்னென்னா ஷத் சம்சாரத்திலேருந்து விடுபடுறது ஆ குருவின் அருகில் செல்லுதல் தெளிவான அறிவை பெறுதல் நம்முடைய துயரங்களை நீக்கிக் கொள்ளுதல் சம்சாரத்தை விடுவி சம்சாரத்திலிருந்து விடுபடுதல் விடுபடுதல் அதான் இதுக்கு பேர் ஆ ஷத் ஷத்துன்னா எனது துன்பங்களை நீக்குதல் சம்சாரத்தை நீக்குதல் குறைவான மனோபாவத்தை நீக்குதல் அப்படின்னு அர்த்தம் நீன்னா நிச்சய ஞானம் உபன்னா பக்கத்தில் குருவுக்கு பக்கத்தில் போகிறதுன்னு அர்த்தம் ஆக நான் ரெண்டாவது அர்த்தத்தை முதல் அர்த்தத்தை ரெண்டாவதாக சொன்னேன் இந்த அர்த்தத்தை இப்படி சொல்லியிருக்கேன் இப்போ உபநியமும் ஆத்மானம் ஸ்லோகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த உபனிஷத்துக்கள் ஒரு ஒரு வேதத்துலையும் ஒரு சாக்கை ஒரு ஒரு வேதத்துலேயும் நிறைய ஷாக்கை இருக்குது ரிக்வேதத்தில் ஐம்பது ஷாக்கை யஜுர்வேதத்தில் நூற்றொம்பது ஷாக்கை சாமவேதத்தில் ஆயிரம் ஷாக்கை அதுரண வேதத்தில் ஐம்பது ரிக்வேதத்தில் இருபத்தொன்று இப்படியெல்லாம் சொல்லுகிறாரு ஒரு ஒரு சாக்கையிலையும் ஒரு ஒரு போர்ஷன் இது இருக்குது இதுக்கு பேர் பிரம்ம வித்யான்னு பேர் மற்றதெல்லாம் தர்ம வித்யா ரிச்சுவலை பற்றின போர்ஷன் ரிச்சுவலை பற்றின போர்ஷன் மெடிடேஷனை பற்றின போர்ஷன் அதெல்லாம் தனித்தனியாக இருக்குது இது வந்து ஃபிலாசபி ஞானத்தை கொடுக்கறது அப்சல்யூட் ரியாலிட்டியை பற்றி பேசுறது கடவுளை பற்றி பேசுகிறது ஆஹா இதுக்கு பேர் பிரம்ம வித்யா தர்ம அப்புறம் இங்கே பிரம்ம ஆஹா பிரம்ம வித்யா அதில் ஒரு உபநிஷத் கைவல்யோபனிஷத் இது அதருணவேதத்தில் இருக்குது இது எந்த ஷாக்கைன்னெல்லாம் விவரங்கள் தெரியலை ஆனால் இது ரொம்ப பிரசித்தமாக இருக்குது இந்த உபனிஷத்தில் ஒரு முக்கியமான மந்திரத்துக்காகத்தான் இந்த உபனிஷத்தை எடுக்கிறோம் பத்தொன்போதாவது மந்திரம் மையேவ சகலம் ஜாத்தம் மய் சர்வம் பிரதிஷ்டித்தம் மய் சர்வம் லயம் யாத்தி தத் பிரம்மாத்வயம் அஸ்மியகம் என்னிடத்திலிருந்தே எல்லாம் தோன்றுகின்றன என்னிடத்திலேயே எல்லாம் நிலை என்னிடத்திலேயே எல்லாம் ஒடுங்குகின்றன அந்த இரண்டற்ற பிரம்மமாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மந்திரம் வருது இப்போ கடவுளிடத்திலேயே எல்லா உலகமும் தோன்றி இருந்து ஒடுங்குகிறதுன்னு சாதாரணமாக படிப்போம் இங்கே அப்படி சொல்லலை எல்லாம் எங்கிட்ட இருந்தால் இந்த கிரியேஷன் கேம் ஃப்ரம் மீ இந்த படைப்பே என்னிடத்திலிருந்து வந்திருக்கிறது இந்த படைப்பு என்னிலேயே நிலை பெற்றிருக்கிறது படைப்பு முழுக்க வியாபிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் படைப்பெல்லாம் என்னிடத்திலேயே ஒடுங்குகிறது எப்படி நகையானது தங்கத்திலே தோன்றி தங்கத்திலே இருந்து தங்கத்திலேயே ஒடுங்குகிறதோ அப்படி அலைகளானது தண்ணீரிலே தோன்றி தண்ணீரிலேயே இருந்து தண்ணீரிலேயே ஒடுங்குகின்றனவோ அப்படி என்னிருந்தே இந்த மாபெரும் படைப்பு தோன்றி என்னிலேயே இந்த மாபெரும் படைப்பு நிலை பெற்று என்னிலேயே அந்த இரண்டற்ற பிரம்மஸ்வரூபமாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த மந்திரம் உபதேசம் பண்றது இந்த ஒரு மந்திரத்தை மனசில் வச்சுன்னு தான் இந்த ஹோல் உபனிஷத்தே எடுக்கிறோம் ஆகவே இந்த உபனிஷத்துக்கு இந்த மந்திரம் முக்கியம் கைவல்யம்னு சொன்னால் என்னன்னா கைவல்ய உபனிஷத் உபனிஷத்துங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் கைவல்யம்னு சொன்னால் இங்கிலீஷில் சொன்னால் ஒன்லின்னு சொல்லணும் கேவலசிய பாவகா கைவல்யம் தமிழில் கேவலம்னு சொல்கிறோம் கேவலம்னா அது ரொம்ப இழிவான அர்த்தத்தில் சொல்கிறோம் ரொம்ப கேவலப்படுத்தி விட்டாங்க ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க கேவலமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சம்ஸ்கிருத பதம் இது கேவலங்கிறது கேவலப்படுத்திட்டாங்கன்னா அர்த்தம்னா தனிமைப்படுத்தி விட்டார்கள்னு அர்த்தம் தனிமைப்படுத்தி விட்டார்கள் அது விவகாரத்தில் லௌகிகத்தில் சொல்கிறது உண்மையிலேயே நாம் எல்லோரும் தனியானவர்கள் தான் தனிமைப்படுத்தினாலும் படுத்தாட்டாலும் தனிமை தான் தனியாகத்தான் வந்தோம் தனியாகத்தான் இருக்கோம் தனியாக தான் போக போகிறோம் யாரெல்லாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப அன்யோன்யமாக உயிரையே மேலே வச்சிருக்கேங்கிற ஆள் கூட நம்ம கூட வரப்போகிறதில்ல விவகாரத்துலேயே சொல்கிறேன் நம்ம போனதுக்கப்புறம் நல்லா குண்டாயிடுவோம் சாப்பிட்டோம் துக்கத்தினாலேயும் குண்டாகலாம் சாப்பாட்டு கொண்டாடலாம் அதனால் யாரும் வர முடியாது தேவையும் இல்லை அதுக்காக வரணும்னு அவசியம் இல்லை ஆ கேவலச பாவகா கைவல்யம்னா நான் எதையும் சாரந்திராத தன்மை அப்சல்யூட் இண்டிபெண்டன்ஸ் இமோஷனலி இமோஷனலி ரொம்ப முக்கியம் நம்ம யாராவது சொன்ன நாங்கள் போகிறேன் கொஞ்சம் கூட வரையாண்ணா எல்லாத்துக்கும் கூடையே கூட்டிட்டு போகிறேன் சாகரோ கூட்டிட்டு போவியாண்ணா கம்பெனி எல்லாத்துக்கும் கம்பெனி கம்பெனிங்கிறோமே நான் வந்து உபனிஷத்து கிளாஸுக்கு போகலான்ட்ருக்கேன் நீங்கள் யாராக கூட வந்தால் போக மோட்சம் கிடச்ச மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறோம் இல்லையா எது கூட யாராவது ஒரு கம்பெனி கம்பெனி ரிஷிகேஷரி யார் வரா தெரிஞ்சுக்கணும் அவா கூட இப்போவே ஃப்ரெண்ட்ஷிப் எல்லோரும் கேட்குற ஏன்னா சுவாமிஜி அந்த அர்த்தத்தில் கேட்கல நாங்கள் ஒரு செக்யூரிட்டிக்காக கேட்குறோம் கடைசியில் சேர்த்து விட்டோன்னு வச்சோம் கொஞ்ச நாள் சுவாமிஜி வேறு யாராவது சேர்த்து விடுங்க நமக்கு ஒத்து வராது அவள்கிட்ட சொல்லவும் முடியல நீங்கள் கொஞ்சம் நைஸாக மாற்றி உங்கள் ஏன்னா நம்ம தலையில் போட்டு அதை எப்படின்னா சுவாமிஜி பண்ணி விட்டார் அப்புறம் அவளுக்கு நம்ம வேலைக்கு சுவாமிஜி இந்த வேலையில்தான் எப்படி பாருங்கனே இதுக்கு அப்புறம் நமக்கு தோணும் இதுக்கு நான் கேம்ப் நடத்தணுமா இப்படிலாம் பேரை வாங்கி கட்டிக்கணுமா நமக்கு இதில என்ன பிரயோஜனம் எதையும் சார்ந்திராத தன்மை ஃபிசிக்கலாக கூட நம்ம டிபெண்ட்டாக இருக்க வேண்டி இருக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா சில சமயம் வயசாக வயசாக நமக்கு இன்னொருத்தரை சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்கும் யாராவது நம்மளை கூட்டின்னு போகிறதுக்கே பாத்ரூம் கூட்டின்னு போகிறதுக்கே ஒரு ஆள் கையை பிடிச்சி கூட்டிட்டு போகணும் தப்பில்லை அதுக்கப்புறம் கூட்டு போய் நம்மளை உட்காத்தி வச்சு விட்டா கொஞ்சம் உட்காந்துரு பேசணும் போல இருக்குண்ணா அப்போ ஆரம்பிக்கும் சம்சாரம் அவருக்கு எத்தனையோ வேலை இருக்கும் நான் இத்தனை நாளாக உனக்கு பண்ணினேன்னே கொஞ்சமாக டைம் கொடுக்கப்படாதா எனக்கு அப்படின்னு கேட்டோன்னு வச்சு ஆரம்பிக்கிறது எத்தனை நேரம் உட்காந்துருப்பா உண்மையாக பிரியமாக பேசின்ட்டு இருக்க முடியுமா எத்தனை நேரம் சரி சரி நான் ஆச்சரிய வைஞ்சினு கேட்டுருக்கேன் ஏன்னா சொல்லணும் போல இருக்குது ஆரம்பிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது வருஷம் என்ன நடந்து தெரியுமோ அப்படின்னு அப்போ தான் ஏதோ வேறு ஏதோ காரியம் இருக்கும் வெளியில் அங்கே வேறு பெல் அடிச்சுட்டு இருப்பான் எவனோ ஒருத்தன் வந்து கேட்டுருப்பான் திறந்த உடனே ஏதோ கேன்வாஷிங் ஒரே இது இது என்ன பாருங்க எப்படிலாம் வர்ணிக்கிறோம் பாருங்க என்ன பண்ணுறது இத்தனையும் சமாளிக்கணும் அப்புறம் வீட்டு வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது வீட்டை விட்டு ஓடி போக முடியாது அப்படித்தான் போ எல்லாரும் அவஸ்தப்படும் ஆனால் அதில் வந்து பேலன்ஸ்டாக இருக்க தெரியணும் அப்படியா சரி இருக்க தெரியணும் இது வயசான காலத்துல ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்பவே வயசான காலத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணலன்னா வயசான காலம் எப்படி இருக்கும்னா சங்கராச்சாரிய சொல்கிறார் இல்லையா யாவத் வித்தோ பார்ஜன சக்தி பரிவாரோ ரக்தா ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்ததி என்ன அர்த்தம்னா நீ பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் தான் யாவத் உனக்கு ஏர்னிங் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிற வரைக்கும் தான் தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா இந்த காலத்தில் சேவிங் இருக்குது அது வேற விஷயம் அது வரைக்கும் தான் உங்ககிட்ட எல்லாரும் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாள் பஷா ஜீவதி அதுக்கப்புறம் இந்த முதுமையான உடம்புக்குள்ளே நீ லீவ் பண்ணிட்டு இருப்பேன் வாழ்ந்துட்டுருப்பேன் வார்த்தாம்கோப்பினி கே வீட்டில் ஒருத்தங்கூட உன்னை ஏன்னு கூட கேக மாட்டான் அப்போ நீ என்ன பண்ணுவேன்னா பஜ கோவிந்தம் பஜ கோம கோவிந்தம் பஜமு உடமதே அப்போ நீ வந்து கோவிந்தனை பஜனை பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு இறப்பா என்ன பண்ண முடியாது அதுக்கு இப்பவே ப்ரிப்பேர்டா இரு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை தர்மம் யாரோ இல்லை அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை மிருதம் சரீரம் உச்சரிச்ச காஷ்டலோஷ்ட சமம் கஷித விமுகா பாந்தவாய்தி அப்படியே செத்து போனோன்னே செதையில் எல்லாத்தையும் வச்சுட்டு பந்துக்கள்லாம் போயிடுவானான் அவன் பின்னாலே அவன் பண்ண புண்ணியம் போகும் இருக்குது ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும் பாவமும் கூட போகும் மூணு தான் வருமா கூட படித்த படிப்பு பண்ணின புண்ணிய பாபம் பண்ணின புண்ணியம் பண்ணின பாபம் இதை மூனை தவிர ஒன்று கூட தூக்கின்னு போக முடியாது முடியும்னா சொல்லுங்கள் நானும் அந்த கட்சியில் சேர்ந்துக்கிறேன் நடக்கவே நடக்க எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா கைவல்யம் கைவல்யம்னா கேவல பாவம் கேவல பாவம்னால் என்னென்னா இமோஷனலி ஐ ஆம் இன்டிபெண்ட் இமோஷனல் யாரும் யாரும் எங்கிட்ட பேசினா ரெண்டு வார்த்தை அன்பாக பேசுவேன் யாரும் பேசாட்டாலும் நான் உண்டு என்னோட ஞானம் உண்டு வேதாந்தத்தை படித்து தியானம் பண்ணிட்டுருப்பேன் வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்தா பிக்ஷான்னேண சதுஷ்டிமந்தா ஏதோ சாப்பாடு போடுறாளா சந்தோஷமாக சாப்பிட்டுண்டு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி நான் வீட்டுக்குள்ளே இருக்கிற துறவி வீட்டுக்குள்ளே இருக்கிற துறவி நம்ம சாஸ்திரத்தில் குட்டியச்சக சந்யாசம்லாம் இருக்குது ஆகையினால் வீட்டுக்குள்ளே இருக்கேன் நான் வந்து மென்டலி சன்னியாசம் பண்ணியாச்சு யார் வா வந்து பார்த்தாளாவா பார்க்கலையே இவா பேசினாளாவா பேசலையே ஒரு வார்த்தை பேசியிருக்க கூடாது என்ன குறைஞ்சா போய்டுவா வா எனக்கு தெரியும் நம்ம மரியாதை இப்படித்தான் ஆகும்னு தெரியும் என்ன பண்ணுறது இப்படி புலம்புறது புலம்படாது எல்லாரையும் பிளஸ் பண்ணணும் எல்லாரும் அவள் பகவான் நமக்கு எல்லாம் காப்பாற்றுறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தார் காப்பாற்றிவிட்டேன் அவவா நன்னாக இருக்கா சௌக்கியமாக இருக்கட்டும் அவளுக்கு கிராட்டிடியூடாக இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது எனக்கு பகவான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார் நான் ரொம்ப சந்தோஷமாக அவளுக்கு சேவை பண்ணினேன் அவள் எனக்கு என்ன அது கொடுக்குறாங்கிறது எனக்கு முக்கியமே கிடையாது அதை பற்றி நான் லவலேசம் அணுகளவும் நினைக்க மாட்டேன் அவர்கள் ஆனந்தமாக இருக்கட்டும் அப்படி சந்தோஷமாக ஆசீர்வாதம் அப்பப்போ பையனை கூப்பிட்டு உனக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமோ இன்றைக்கி அவள் வந்தான்னு உடனே மாறிப்பிட்டியே இல்லை இப்படிலாம் கம்மி இப்போ கம்மியாகிடுத்துன்னு நினைக்கிறேன் வந்து உனக்கு வந்து மூணு வயசில் துடிச்சுன் இருந்தே நீ உனக்கு நான் வயத்தில் மாவிளக்கு போட்டு சங்கரன் கோயிலில் கோயிலை பிறண்டேன் அவன் என்ன பண்ணுவான் பாவும் கேட்டு நிற்பாப்பா ஓரளவுக்கு ஒரு பக்கம் இடி மற்றத்துக்கு ரெண்டு பக்கம் இடி அங்கே போனால் அங்கே ஒரு மாதிரி கேட்கும் ஆமாம் வச்சா காப்பாற்றினா அதுக்கா எப்போ பார்த்தாலும் இப்படியவா வருமா வர்ற இதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க எனக்கு வந்து இதெல்லாம் சொல்கிறதில் தாத்பரியம் இல்லை ஏன்னா இதை ப்ராக்டிக்கலாக சொன்னால் தான் புரியுறது அப்போ மாத்திரம் அப்போ தான் இது வேலை செய்யணும் கைவல்லையோ உபநிஷத்து படித்தேனோ இல்லையோ எனக்கு இந்த மாதிரி எண்ணமெல்லாம் போயிடுச்சு உபநிஷத்து கிளாஸ் முடிஞ்சு இங்கேருந்து போனோன்னே யார்கிட்டையும் போய் நீ நான் உனக்கு அதை பண்ணினேன் நீ எனக்கு இதை இதை பண்ணினேன் நான் பண்ணினத்துக்கு நீ பண்ணினேன் பாரு போகிறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது நல்லா சந்தோஷமாக ப்ளஸ் பண்ணு இப்படின்னா வியா மனோவியாதியை வளர்த்துக்கப்படாது இந்த மனோவியாதியை வளர்த்துக்கொண்டு வீடு முழுக்க மனோவியாதியை பரப்பப்படாது வீடை வந்து கோவிலாக வச்சுக்க வேண்டாமோ எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் தேவதைகளாக இருக்க வேண்டாமோ ரொம்ப முக்கியம் ஆக கைவல்யம்னு சொன்னால் தன்னோட சந்தோஷத்துக்கு யாரையும் சார்ந்திராத தன்மை தன்னோட ஹாப்பினஸ்ஸுக்கு செல்ஃப் டிபெண்ட் எங்க குருநாதர் சொல்லுவார் world dependence for happiness god dependence for happiness self-dependence for happiness இந்த செல்ஃப் டிபெண்டன்ஸுக்கு பேர் கைவல்யம் அதாவது ஃபேமிலி மணி பொசிஷன் பொசஷனை டிப்பெண்ட் பண்ணியிருக்கிறது ஹாப்பினஸ்ஸுக்கு இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கொடுக்க போகிறதுன்னு அப்புறம் நமக்கு நமக்கு சரியான பாடம் க கற்பிப்பார் பகவான் அது கொடுக்க முடியாது அதுலேருந்து எவனும் அடைஞ்சதாக சரித்திரமே கிடையாது அதாவது உலகத்தை சார்ந்திருந்து நாம் சந்தோஷத்தை அடையிறதுங்கிறது நடக்காத காரியம் அதுக்காக வேண்டிதான் என்ன பண்ணுறோம் ஆனந்தமே வடிவான ஆண்டவனை சார்ந்திருந்து ஆண்டவனை பார்க்குற போது அது பழ சுவையனை அமுதனை அரிதற்கு அரிதன அப்படின்னு சொல்லி ஆண்டவனை சார்ந்திருந்து ஆனந்தம் அனுபவிக்கிறது தக்ஷணாமூர்த்தியை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது அதுக்கப்புறம் என்னென்னா பகவான் இந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரமெல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணி புரிய வச்ச உடனே என்னென்னா நான் பகவான் வேறு நான் வேறு இல்லை ஆகையினால் அகம் எனது ஸ்வதந்திரானந்தகா கைவல்யானந்த ஸ்வரூப்பஹா ஆகையினால் நான் சந்தோஷத்துக்காக பணத்தையோ உறவையோ சூழ்நிலைகளையோ நான் சார்ந்திருக்க போகிறதில்லை பணத்துக்காக நான் இது சந்தோஷத்துக்காக பகவானையும் நான் சார்ந்திருக்க போகிறதில்லை ஏன்னா பகவான் எனக்கு அந்நியமாக இல்லை ஆகையினால் நான் நானே ஆனந்தம் எனக்கு என்னத்துக்கு ஆனந்தம் நானே ஆனந்தம் நானே அமைதி எனக்கு என்னத்துக்கு ஆனந்தம் கல்கண்டுக்கு இனிப்பு தேவையோ கல்கண்டு தான் எல்லாத்துக்கும் இனிப்பு கொடுக்கறது கல்கண்டுக்கு எதுக்கு இனிப்பு அது மாதிரி கல்கண்டுக்கு இனிப்பு தானாகவே இருப்பது போல எனக்கு ஆனந்தம் என் சொரூபமாகவே இருக்கிறது ஆகவே ஆனந்தமே நான் நானே ஆனந்தம் நான் யாருக்கிட்டையும் ஆனந்தத்துக்காக சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆத்மன்னேவ ஆத்மனா துஷ்டா ஆத்மரத்திஹி அதுதான் கைவல்யம்னு பேர் ஆகா கைவல்ய உபனிஷத்துனா என்ன அர்த்தம் இந்த கைவல்யத்தை உபதேசம் பண்ணுற உபனிஷத் கைவல்யத்தை நமக்கு உபதேசம் பண்ணுற உபனிஷத் ஆகவே இதுக்கு கைவல்யோபனிஷத்துன்னு பேர் இந்த கடைசியில் இருபத்தஞ்சாவது மந்திரம் பன்னெண்டாவது பக்கம் கைவல்யம் பலமஸ்னு இதி அப்படின்னு அதை வச்சு தான் இந்த உபனிஷத்துக்கு கைவல்யோபனிஷத்துன்னு பேர் கைவல்ய பலத்தை கொடுக்குற உபனிஷத் கைவல்யங்கிற பலனை கொடுக்குற உபனிஷத் அதனால் இதுக்கு பேர் கைவல்யோபனிஷத் பன்னெண்டாவது பக்கத்தில் பன்னெண்டாவது பக்கம் தானே உங்கள் புக்கில் எல்லார் புக்குலேயும் அதில் வந்து மேலே பாருங்கோ அனே ந ஜானமாப்னோதி சம்சாராணவ தஸ்மா தேவம் விதித்வை கைவல்யம் ஃபலம் அஷ்ணுதே கைவல்யம் ஃபலம் அஷ்ணுதீ ஆகா கைவல்யம்ங்கிற ஃபலனை நாம் அடையறத்துனால இதுக்கு கைவல்ய உபனிஷத் அப்படின்னு பேர் கைவல்ய ஞானத்தை கொடுக்கறது அதனால கைவல்லி உபனிஷம் இந்த உபனிஷத்தில் இது அதர்வண வேதத்தை சேர்ந்ததுனால இதுக்கு ஒரு சாந்தி பாடம் இருக்குது இந்த சாந்தி பாடத்தை படிப்போம் பதிரங்கருணேயாம தேவம் பசியே மாக்ஷபிர்யத்ரா ங்கஷவசி வசேமேவி தயுந்தோஸூஷா விவேவே ஸ்தோ அநேமிஸ்பாந்தி இதுக்கு பேர் சாந்தி பாடம்னு பேர் பாடம்னு சொன்னா திரும்ப திரும்ப சொல்றதுன்னு அர்த்தம் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு பேர் தான் பாடம்னு பேர் புனப்புனா படத்தீ தீ பாட எதை திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா சாந்திகிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறோம் மூணு தடவை சொல்கிறோம் சாந்திஹி சாந்திஹி சாந்திஹி அப்படின்னு மூணு தடவை சொல்கிறோம் எதுக்கு மூணு தடவை சொல்கிறோம்னா இந்த இடைஞ்சலை நமக்கு வர்ற வாழ்க்கையில் வர்ற இடைஞ்சல்களை மூணாக பிரிக்கிறோம் அதுவும் குறிப்பாக இந்த படிப்பு பாடம் படிக்கிற போது வாழ்க்கையில் எந்த காரியம் பண்ணாலும் அதுக்கு இடைஞ்சல் வரும் விக்னம் வரும் விக்னம் வராமல் இருக்கிறதுக்காக தான் விக்னேஸ்வர பகவானை பூஜை பண்ணுறோம் அதுவும் குறிப்பாக நல்ல காரியத்தை ஒரு காரியத்தை தொடங்குகிற போது ஏதாவது ஒரு உற்சவம் தொடங்குகிறோம் ஷஷ்டித்த பூர்த்தி பண்ணுறோம் கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் எந்த காரியத்தை பண்ணினாலும் சரி நல்லபடியாக முடியணுமே எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்குது கல்யாணம் ஆரம்பி கல்யாணத்துக்கு பேச ஆரம்பித்தா நல்லபடியாக கல்யாணம் நடக்கணுமே அப்புறம் அதுக்கப்புறம் அவ நல்லபடியாக லீவ் பண்ணணுமே அதுக்கப்புறம் அவளுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணுமே இப்படி போயிட்டே இருக்கும் அதுக்குள்ளே வந்து சீக்கிரம் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியிலேருந்து வரணுமே எல்லாம் நிறைய நமக்கு காரியம் வந்து அதுவும் நல்ல காரியம் தொடங்குற போது எல்லா இடைஞ்சல்லாம் வரும் நிறைய வரும் ஸ்ரேயாம்சி விக்னானி பகுவிதானி மகான்களுக்கு கூட நல்ல காரியத்தை தொடங்கினா அவ்வளோ இடைஞ்சல் வரும் ஏன்னா சுற்றி இருக்கிறது எல்லாம் என்னத்துக்கு ஆரம்பிக்கணும்மா அவர் தான் இதை ஆரம்பிக்காமல் சும்மா சாப்பிட்டுட்டு அங்கே எங்கே கதை பேசின்னு இருக்கலாமே அப்படியும்மா ஆரம்பித்து கொஞ்சனா கழித்து இதாக இடைஞ்சல் வந்துடுத்துன்னு வச்சுங்களேன் இதுதான் அப்போவே சொன்னேன் பார்த்தேடா விட்டுருவோம் அப்படின்னா விட்டுருவோம் ஆ இந்த ரெண்டு குரூப் எப்பவுமே இருக்கும் ஒன்று ஆரம்பித்தா ப்ராப்ளம் வரும்னு சொல்லி ஆரம்பிக்கவே மாட்டான் சாப்பிட்ற போது யோசிக்கப்படாது சாஃப்டாக இன்னும் இல்லாமல் ஆரம்பிக்கும் அது நல்லா இதெல்லாம் வந்து இது வரும் அது வரும் எதாவது அது வேறு அங்கே வரிசையாக வச்சுருக்கா மைசூரு பாகு லட்டு ஏகப்பட்ட ஸ்வீட்டு வேறு இருக்குது அதுக்கு முன்னாடி இது தொடப்படாது வக்கரதுண்ட மகாகாயா கோட்டி சூரிய சமபிரபான் அங்கேயே சொல்லிகிட்டு ஆரம்பிக்கப்படாதுன்னு அதான் பிராரபியத்தே நகலு விக்னபயேன நீச்சைஹி பிராரப்த வின விஹத்தா விரமந்தி மத்தியாக விக்னயிர் முகுர் முஹுர் அப்பி பிரதிஹன்யமானாக ஆரப்த உத்தமஜனாக ந பரித்தியஜந்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பர்திருஹரி சொல்கிறார் அதாவது சில பேர் ஆரம்பித்தால் நிறைய இடைஞ்சல் வரும்னு தொடங்கவே மாட்டான் சில பேர் ஆரம்பித்து நடுவில் இடைஞ்சல் பெருசாக வந்ததுன்னு சொன்னால் விட்டுருவான் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி விடுறதே இல்லை இது எப்படியாவது இந்த வாழ்க்கையில் அடைஞ்சே தீர்றது அப்படின்னு முயற்சி பண்ணுறவன் உத்தமமானவன் அதாவது நீச்சனங்கள் பிரார்பே நயே நீச்சை பிரார்பே நார்பே வின பிராரன விஹத்த விரம விரமடுப்பு விட்டு போயிடுவோம் இடஞ்சல் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வின முடி பிரிம ஏகப்பட்ட இடஞ்சல் வரத்து ஆனால் என்ன பண்ணுறேன்னா ஆரப்தம் உத்தம ஜனாக ந பரித்தஜந்தி விஸ்வாமித்ரர் மாதிரி எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் பழவிடி எந்திரிப்பேண்ணா அது மாதிரி முயற்சியை விடமாட்டார் ஆக இந்த சாந்தி எதுக்காக சொல்கிறோம்னா இடைஞ்சல் நிறைய வரும் ஒன்று நம்ம பாடி மைண்டே கோஆப்ரேட் பண்ணாது கிளாஸில் அது ஒரு இடைஞ்சல் அதுக்கு பேர் ஆத்தியாத்மிக விக்னங்கள் அப்புறம் போகிறத்துக்கு நம்ம வீட்லேயும் மற்றவர்களெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் தேவையாயப்போ கைவல்லி ஒப்பத்து படிக்கலன்னு உன்னை அவன் கேட்டான் நமக்கு போகிறதுக்கு முன்னாடியே கிளாஸ் நீங்கள்லாம் போய் படிக்க போகிறேன் அப்படிமா இத்தனை வயதுக்கு அப்புறம் படிக்க போகிறேன் ரொம்ப என்கரேஜ்மெண்ட் அப்படி இருக்கு அது நம்ம அந்த காலத்து கிராமத்தில் தான் அதெல்லாம் இப்போல்லாம் நான் கொஞ்சம் சிட்டியில் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கோ தெரியாது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆக ஆரம்பித்த நமக்கு நிறைய ஆதி பௌத்திக விக்னம்னு பேர் ஆத்தியாத்மிக விக்னங்கள் நம்ம உடம்பு மனசுலேருந்தே நமக்கு நமக்கு வரக்கூடிய இடைஞ்சல் அது மாத்திரம் இல்லை டீச்சரும் ஒழுங்காக பாடம்னு சொல்லி திட்டமே இருமல் தொலம் எல்லாம் வந்துடுச்சோம்னா பாடம் அவ்வளோதான் இப்போ எனக்கும் ஹெல்த் நல்லா இருக்கணும் எனக்கு டீச் பண்ணுற டீச்சருக்கும் சகனாவ தூ அவரும் சொல்லி கொடுக்கணும் ஆக என்னால் விக்னங்கள் வரலாம் அதனால் ஆத்தியாத்மிக விக்ன நிவிற்த்திக்காக ஒரு தடவை சாந்தின்னு பிரார்த்தனை பண்ணால் விக்னம் வரக்கூடாது ஆத்தியாத்மிக விக்னங்கள் இருக்க வேண்டும் அப்புறம் அடுத்தது என்னென்ன ஆதி பௌத்திக அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்குது ஆத்தியாத்மிக விக்னங்கள் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகத்துக்கு தெரித்த மூணு ஸ்லோகம் இருக்குது ஆத்தியாத்மிக விக்னங்கள் என்ன ஆதி பௌத்திக என்ன ஆதி தெய்வீக விக்னங்கள் என்ன ஒரு ஸ்லோகம் இருக்குது நான் அப்புறம் சொல்கிறேன் அதாவது சுத்தி இருக்கிறது இடஞ்செல்லாம் இப்போ பாருங்கள் இங்கே ஆரம்பித்த உடனே திடீர்னு ஒரு அணில் கத்துறதுன்னு வச்சுங்கோ கி கி கிக்கின்னு ரொம்ப கத்தின் நம்ம பேசவே முடியாது உங்களுக்கும் காதலில் விழாத டிஸ்டர்பிங்காக இருக்கும் அதுதான் ஆத்தி ஆதி பௌத்திக விக்னம் ஆதி தெய்வீக விக்னம்னா என்னன்னா சுனாமி பூகம்பம் மழை கொட்டின்ண்டே இருக்கிறது அந்த காலத்துலலாம் படிச்சிருக்கோம் விஸ்வாமித்ரா தியானம் பண்ணிட்டு இருக்காருனா இந்திரன் வந்து மேனகையானான் அவனுக்கு என்னாச்சு தேவதா இதுதானே இவர் வந்து விஸ்வாமித்திரர் போய் தியானம் பண்ணிட்டு இருக்காருன்னா இவருக்கு பவர் வந்துவிடுத்துனா அவன் போஸ்ட் போயிடும் அவனுக்கு பயம் அதனால உடனே அனுப்பிச்சி விடுறான் அவர் தபஸை கலைக்கணுமா இதுதான் ஆதி தெய்வீகம் ஆதி தேவத்தை தானே அவன் இந்திரன் ஒரு தேவதை தானே அதுக்காக வேண்டி இதெல்லாம் அனுப்பிச்சு டிஸ்டர்ப் பண்ணு ஆஹா ஆத்தியாத்மிக விக்னம் ஆதி பௌத்திக விக்னம் ஆதி தெய்வீக விக்னம் வரப்படாதுங்கிறதுக்காக வேண்டி ி ஷாந்திஹி ஷாந்திஹி மூணு தடவை சொல்கிற போது இந்த மூணு விதமான விக்னம் வரப்படாது படிக்கிற போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது எனக்கு ஞானம் வரணும் இந்த ஞான பலத்தை அடையணும் இந்த சரீரத்திலேருந்து நான் கிளம்புறத்துக்குள்ள இந்த சரீரத்தினுடைய உண்மையான பிரயோஜனை எதுவோ அதை அடையணும் நான் மல்டிமில்லியனராகிறது இந்த சரீரத்தினுடைய உண்மையான பிரயோஜனம் இல்லை நான் நிறைய ஆப்ஜெக்ட்ஸெல்லாம் வச்சுன்னு இருக்கிறது பெரிய பங்களாலெலாம் கட்டி அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஆண்டிக் எல்லாம் வச்சுருக்கேன் நான் என்ன யூஸு அந்த ஆண்டிக்லாம் வச்சுருக்கிற முதல்ல வச்சுருந்தான் அவனும் காணாமல் போயிட்டான் நீயும் பரம்பரை அது தொடச்சு தொடைச்சி வைக்கிறதுக்காக நீ வந்துருக்க அதுக்காக அதெல்லாம் இழிவாக சொல்லலை அது நம்ம பரம கிடையாது ஆகையினாலும் இதை நான் அடைஞ்ச ஆக எந்த விதமான விக்னங்களும் வராமல் நான் இந்த ஞானத்தை ஜென்மாவில் இந்த பிறவி முடிகிறதுக்குள்ளே இந்த ஞானத்தில் நிஷ்டை அடையணும் அதுக்காக சாந்திஹி ஷாந்திஹி ஷாந்திஹி மூணு சாந்தி சொல்லியாச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி சில பிரார்த்தனை எல்லாம் இருக்குது ஹே தேவாக கர்ணேபிஹி வயம் பத்ரம் ஸ்ருணுயாம ஓ தேவர்களே தேவதைகளெல்லாம் சுற்றி இருக்கிற எல்லா தேவை நமக்கு தெரியாது எத்தனை தேவதைகள் இங்கெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது வேதம் சொல்கிறது எல்லாம் ஏகப்பட்ட தேவதைகள்லாம் நம்மளை சுற்றி இருக்கான் பரோக்ஷப்ரியாயி வகி தேவாகா தேவர்களுக்கெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியணும்னு நினைக்க மாட்டாரணும் நமக்கு அந்த ஸ்ரத்தை இருக்குது நமக்கு நம்ம கண்ணுக்கு தெரியறது மரம் தெரியறது செடியெல்லாம் தெரியுது ஸ்பேஸ் தெரியறது எல்லாம் தெரியுது ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் இருக்காளா இல்லையான்னு தெரியுமா என்ன இருக்குங்கிறது சாஸ்திரம் அங்கே ஸ்ரத்ததான் அதிருஷ்டம் அது ஹே தேவாகா ஓ தேவர்களே கேட்டதுனாலும் இன்னும் குறைஞ்சா போட போகிறோம் ஓ தேவர்களே கர்ணேபிகி பத்ரம் சுணியாம இது ரெண்டு விதமாக இது பண்ணலாம் வெளியில் இருக்கிற தேவத்தைகள்லாம் நமக்கு பிளஸ் பண்ணணும்னு சொல்லலாம் இன்னொன்று நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸே நமக்கு கோஆப்ரேட் பண்ணணும் நான் படிக்கணும்னா கண்ணை பார்த்து தெரியணும் அங்கே ரெண்டு ரெண்டாக தெரிஞ்சிதுன்னா ஆகனால் நான் படிக்கிற போது எனக்கு எல்லாம் கா குரு சொல்கிறது காதில் நன்னா விழணும் இந்த இடத்துல பத்ரம்னு சொன்னால் பிரம்ம ஜானம் சாதாரணமாக பத்ரம்னா மங்களம் ஆனந்தம் நல்ல விஷயங்களையே கேட்போமாக அர்த்தம் இந்த இடத்துல பத்ர சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா பிரம்ம ஜானம் தக்ஷணாமூர்த்தி ஒரு முத்ரைக்கு இன்னொரு பேர் தெரியுமோ பத்ரயா முத்ரையா பத்ரமுத்ரா பத்ரமுத்ரான்னா என்ன அர்த்தம்னா ஞான முத்ரா பத்ரம்யாம அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்லதையே காதுகளால் இந்த உபனிஷத் வாக்கியங்களை நன்றாக ரெண்டு காதுகளாலும் பருகுவோமாக வாயால் பருகிறது இல்லை மனம் என்னும் குடத்துல காதுகள் வழியா உள்ள ரொப்பிறது நிரப்புறது பூரி விஸ்ருவம் செவிக்கு உணவு இல்லாதபோது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அதெல்லாம் ஆசிரமத்தில் வந்திருக்கிறது அன்னலக்ஷ்மியில் பிரதானமாக பிரம்மலோகம் பிரதானமாக பிரம்மலோ என்ன என்ன சொல்கிறது பிரம்மலோகம் இந்த ஹால் இந்த ஹாலுக்கு பேர் பிரம்மலோகம் ஆகையினால பிரம்மலோகத்தில் வேதாந்தம் கேட்கறது பிரதானம் அதுக்கு இந்த கேட்குறத்துக்கு அது செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் எதற்காக வயிற்றுக்கும் ஈயப்படும் வேதத்தை சொன்னால் முடிக்கவே முடியாது ஆக எத்து ஆயுகு தேவஹிதம் விஷயம் இதை இன்னும் தேவர்களுக்காகவே நாங்கள் எங்கள் வாழ்க்கை காலத்தை கொடுப்போமாக அப்படின்னு அர்த்தம் தேவர்கள்னாலே ஞானத்தில் சிறந்தவர்கள்னு அர்த்தம் அறிவிலே சிறந்தவர்கள்னு அர்த்தம் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தையும் சொல்ல முடியும் தேவஹிதம் எது தேவர்களால் கொடுக்கப்பட்ட ஆயுசுன்னு சொல்லலாம் எந்த ஒரு ஆயுசு இருக்கோ அந்த ஆயுஷை கொண்டு நாங்கள் தேவர்களுக்கு நல்லதை செய்வோம் தேவர்களுக்கு நல்லது செய்வோங்கிறது வேறு சொசைட்டிக்கு நல்லது செய்வோங்கிறது வேறு கிடையாது எல்லாம் ஒன்று இந்த சமஷ்டியை தான் அப்படிலாம் சொல்கிறோம் விஷேமை வியசேமன்னு சொன்னால் அனுபவாம கழிப்போமாக என் அனுபவிக்கிறோம் இந்த மாதிரி இது வந்து இந்த அனுபவம் வந்து எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்குற அனுபவம் நான் செய்யக்கூடிய செயல் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்புறம் அதுக்காக இந்த இது ஒரு பிரார்த்தனை நிறைவு பெறுகிறது அதுக்கப்புறம் இன்னொரு பிரார்த்தனை இருக்குது ஆக்சுவலாக இந்த மந்திரத்தை ரெண்டாக பிரிக்கணும் பத்ரங்கர்ணேபிஷ்ருணுயாம தேவாக பத்திரம் பசியேமாஷபிர் யஜத்ராஹா ஸ்திரைரங்கை ஸ்துஷ்டுவாகும் சஸ்தனுபிஹி யஷேம தேவஹிதம் யதாயு इन वृद्ध्रवा स्वस्थिदा विश्ववेद पूषा नहा स्वस्थिदा अरष्ट ने तार्ष्यवस्ति दधास्पति नह स्वस्ति दधाचिका इप्लीड आह इंद्रट ஓ சூரிய பகவான் எங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும் கருட பகவான் எங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும் பிருகஸ்பதி எங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும் ஆக இந்திரா பூஷா தார்க்யா ப்கஸ்பதி இதில் ப்கஸ்பதியை தவிர மற்ற எல்லாருக்குமே அப்ஜெக்டிவ் போட்டிருக்கார் விருத்தஸ்ரவாக இந்திரஹா விஸ்வவேதாக பூஷா அரிஷ்டநேமிஹி தார்க்யா ப்கஸ்பதிக்கு பிருகஸ்பத்தின்னு சொன்னே போ ப்கத் பதிஹி ப்கஸ்பதி பெருந்தலைவர் அர்த்தம் தூய தமிழில் மொழிபெயர்த்தா ப்கஸ்பதிங்கிறது பெருந்தலைவர் ப்ரகத்து பத்திகி அந்த இத்து வந்து இஸ்ஸா மாறிடும் ப்கஸ்பதிஹி ஆஹா விருத்தஸ்ரவாக இந்திரா ஸ்ரவ ந கீர்த்தி புகழ் விருத்தஸ்ரவாகனா பெரும் புகழ் படைத்த இந்திரன் எங்களுக்கு சு அஸ்தி சு அஸ்தின்னா நல்லது இருக்கட்டும் நல்லது இருக்கட்டும் ஸ்வஸ்தி எல்லாத்துக்கும் சூ போடாதேம்பா இல்லையா சில பேர் சூ போடாதே அஸ்து போடாதேம்பா சூ போடாதேம்பா இந்த நம்ம ஊரில் இந்த பாலியெலாம் ஹிண்டுஸ் எல்லாம் பாலி ஹிண்டுஸ் அவள்லாம் வந்து ஓம் ஸ்வஸ்தி அஸ்தூம்பாம் எடுத்தியே அங்கே இருக்கிற பிராமணெல்லாம் இந்த பாலியில் இருக்காங்க அதெலாம் இன்னும் வர்ண தர்மங்கள்லாம் அங்கே இருக்குது ரொம்ப அன் அன்பாக இருக்குது எல்லா வர்ணங்களும் ரொம்ப அன்போடு இருக்கிற ஒரு தேசம் இன்றைக்கும் இருக்குது அது பாலி இந்தோனேஷியாவு அங்கே இருக்கிற பிராமணன்லாம் என்னென்னா ஓம் ஸ்வஸ்தியஸ்து அப்படிங்கிறான் எப்போ பண்ணோன்னா போயிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் ஓம் ஸ்வஸ்தியஸ்து அது இன்னும் பழக்கத்தில் இருக்குது அங்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பெயர்களும் அவங்களுக்கு இருக்குது அந்த பேரெல்லாம் நம்ம வேதத்துல எல்லாம் கேட்குற பேரெலாம் இருக்குது புரூரவஸ் மித்ரா வருணா இப்படி பேர்லாம் இருக்குது எல்லோருக்கும் நிறைய பேர் இந்த பேரை இன்னும் யூஸ் பண்ணுறான் மித்ரா வருணா அரியமா இந்த மாதிரி பேர்லாம் பிராமணர்களுக்கு இருக்கு ஆக இந்த எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா ஓம் ஸ்வஸ்தி சு அதுதான் இந்த இப்படி போடுறோமே ஸ்வஸ்தி மார்க் ஒன்று போடுறோமே இப்படி போடுறதுக்கு அதுதான் ஸ்வஸ்தி அது ஒரு அடையாளம் ஸ்வஸ்தின்னா நன்மை இருக்கட்டும் எங்கும் நல்லதே இருக்கட்டும் எங்கும் நல்ல நன்மையே நடக்கட்டும் நல்ல வார்த்தை இதுக்கு பேர் தான் புனிதமான சொற்கள் புண்ணியாக வாசனம் ஆஹா வாச்சனம்னா எல்லாரையும் சொல்ல வைக்கிறதுன்னு அர்த்தம் வச்சனம்னா சொல்கிறது வாச்சனம்னா எல்லோரையும் சொல்ல வைக்கிறது நல்ல வார்த்தை எல்லோரையும் சொல்ல வைக்கிறது அதுக்கு பேர் புண்ணி வாச்சனம்னு பேர் ஆகா விரத்தஸ்ரவாகா இந்திரஹா இந்திரனுடைய புகழை சொல்லி மாறாது அவர்கள் எல்லாேருக்கும் சொஸ்தியை கொடுக்கட்டும் அது மாத்திரமில்லை விஸ்வவேதாக பூஷா பூஷான்னா போஷாக்கு நமக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் இதில் இன்னொரு இன்டெரக்டாக ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம மைண்டு நன்னாக இருக்கட்டும் நம்ம பாடி நல்லா இருக்கட்டும் திரும்ப திரும்ப விஸ்வவேதாகனா உலகத்தையே பிரகாசப்படுத்துகிறவர் விஸ்வவேதாகனா யூனிவர்ஸுக்கே யூனிவர்ஸை இல்யூமின் பண்ணுறவர் பிரபஞ்சத்தையே ஒளிர்விக்கிறவர் அப்பேற்பட்ட பூஷா தெய்வத்தை நமக்கு நரிஷ்மெண்ட் எல்லாம் இன்டெரக்டாக கொடுக்கிறவர் அவர் நமக்கு நன்மையை கொடுக்கட்டும் அரிஷ்டநேமிகி தார்க்யா அரிஷ்ட நேமிகி நேமிகினா அர்த்தம் அரிஷ்டநேமீனா வேகமாக போகிறதுன்னு அர்த்தம் இந்த கருட பகவான் இருக்காரே வேகமாக போகிறவர் அது நான் தடையின்றி செல்லும்னு போட்டிருக்கு இப்போ ரீசண்டாக எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் உங்கள்கிட்ட புதுக்கோட்டையிலேருந்து காரில் வந்துட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டின உடனே திடீர்னு பார்த்தா ஒரு வெள்ள வெள்ளேருன்னு வெள்ள வேணா கொஞ்சம் கருப்பு இருக்குது ஒரு கருடன் கார்லேயே அடிச்சுடுற மாதிரி கீழே வந்து ரெண்டு கருடன் வருது ஒன்று கூட சப்போர்ட் பண்ணுறது வந்து கீழே வந்து ஒரு அழகாக பாம்பாக அப்படியே தூக்கிட்டு போகிறது நான் காரில் உட்காந்துட்டு இருக்கோம் கார்லேயே அடிச்சுடுவோன்னு தோணித்து அப்படி தூக்கிட்டு போகிறது டக்குன்னு அப்படியே பாம்பு பெரிய பாம்பு அப்படியே ரெண்டு காலில் அந்த ரவிவர்மா பிக்சர் ஒன்று வரும் இந்த மகாவிஷ்ணு உட்காந்துருக்குறது அந்த ஸ்ரீதேவி பூதேவியோட அந்த கருடன் மேலே காலில் பெரிய பாம்பு இருக்கும் அது மாதிரி அப்படியே தூக்கிட்டு போச்சு பார்த்தா பிரமிப்பாக நல்ல வெள்ளை வெள்ளைய எது சொல்கிறேன்னா அரிஷ்ட நேமிஹி தார்க்ஷியா இது ஒன்று பார்த்தேன் கண்ணால் பார்த்தோம் எப்படி இந்த பாம்பை தூக்கின்னு போகிறதுன்னு அப்படி டக்குன்னு அவ்வளோ பெரிய பாம்பு ரெண்டு காலில் தூக்கிட்டு அப்படியே மேலே வேகமாக போகுது அதான் தடையின்றி செல்லவல்ல அது மாதிரி என் புத்தி அன்டிஸ்டர்ப்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் விஷயத்தை குரு சொல்லி கொடுக்குற போது பாடத்தை நல்லா உள்ள வாங்கிக்கணும் அதில் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்னு அர்த்தம் எனக்கு மனசு நல்லா குயட்டாக இருக்கணும் என் பாடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நான் குரு சொல்கிறதெல்லாம் குவிக்காக கிராஸ் பண்ணிக்கணும் சீக்கிரம் எல்லாத்தையும் உள் வாங்கிக்கணும் அரிஷ்டநேமிகி ஸோ தார்க்யா தார்க்ஷாங்கிறது கருடனுக்கு ஒரு பேர் அப்புறம் ப்ரகஸ்பதி ப்கஸ்பதி என்னன்னா எப்பவும் எல்லாம் என்னதுன்னா என்சைக்ளோபீடியா இந்த ப்ரகஸ்பதி இருக்காரே என்சைக்ளோபீடியா அவர் மூவிங் லைப்ரரி மாதிரி அதனால் அவர்கிட்ட எல்லா ஜானமும் அவர்கிட்ட இருக்குது ப்ரகஸ்பதிக்கு தேவகுரு ப்ரகஸ்பதி ஆகையினால அந்த ப்கஸ்பதி பகவான் எனக்கு எப்பவும் ஞானத்தை ஞானத்திலேயே இருக்கும்படி பண்ணணும் அவங்களெல்லாம் எனக்கு அனுகிரகம் ஸ்வஸ்தி ததா தூன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த விதமான விக்னமும் வரக்கூடாது சாந்தி சாந்தி ஷாந்திஹி ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்விக சர்வ உக்தா மூணு சாந்தி சொல்லியாச்சு இனி உபனிஷத் தொடங்க போகிறது சிஷ்யர் ஒரு சிஷ்யர் குருக்கிட்ட போகிறார் இந்த சிஷ்யர் ஆஸ்வலாயன மகரிஷி ஆஸ்வலாயன மகரிஷிங்கிற சிஷ்யர் பிரம்மதேவர்ங்கிற குருக்கிட்ட போய் பாடம் கேட்க போகிறார் எனக்கு பிரம்ம வித்தியை சொல்லிக் கொடுங்கோன்னு கேட்க போகிறார் அதை வந்து நம்ம நாளைக்கு படிப்போம் நான் இந்த இந்தளவில் வகுப்பை பூர்த்தி பண்ணுறேன் ணேபுணுமே பசியேஜிங்கைஷ்டுவும்சூேமதேவீயு इंद्रो ஸ்வந்திரோ வவ் பூஷா விஷவே நரிஷ்டேமி ஹரி ஓ ஆதிகருநீ